நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையில இருந்து விஜய் ஆனந்த் கதைகள் மாதிரி ஜப்பான் நாட்டுலயும் வந்து நாட்டுப்புற கதைகள் ரொம்ப பிரபலம் ஒரு கதை என்னைக்கு ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமத்துல அண்ணன் அண்ணனுக்கு வந்து தம்பியை ஏன் கவனிக்கணும் அப்படின்னு தோணிடுச்சு உடனே அவன் சொன்னான் நீ தான் பெரியவன் ஆகிட்டல்ல நீ தனியாக போய் பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டானான் அவனுக்கு ஆனால் அண்ணனை விட்டு பிரிஞ்சு போக மனசே இல்லை இருந்தாலும் அண்ணன் சொல்கிறதை புரிஞ்சுக்கிட்டான் அவன் தனியாக போய் விவசாய வேலைகள் பார்த்து கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஏழை பெண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனும் தம்பியும் வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டான் இப்படி கொஞ்சம் நாள் போயிட்டு அப்புறம் பார்த்தா மழையே பெய்யலை எங்கேயுமே மழை பெய்யலை அதனால விவசாயம் நடக்கலை தம்பிக்கு வேலையும் கிடைக்கல சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தான் தன்னோட மனைவி வந்து ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நேராக அண்ணங்கிட்ட போய் அண்ணா வேலையே கிடைக்கல சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் அரிசி கொடுத்தேன்னா நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டானா அதுக்கு அண்ணன் சொன்னானா உனக்கு வேறு வேலையே இல்லையாடா உனக்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லை இதில் வந்து நீ கல்யாணம் வேறு பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை வேறு பட்னி போட்டுட்ருக்க போய் எங்கேயாவது பொழைச்சிக்கோ போ இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் அனுப்பிச்சிட்டானோ அண்ணன் இப்படி பேசினோடனே அவனுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சான் அப்படியே கால் போன போக்கில் நடந்து போய்கிட்டே இருந்திருக்கான் போகும்போது ஒரு காட்டை கடந்து காட்டுக்கு நடுவில் வந்துட்டான் வந்தால் அங்கே ஒரு சின்ன பாலடைஞ்ச கோயில் இருந்தது அங்கே ஒரு அரச இருந்தது அந்த மரத்தடியில் வந்து ஒரு முனிவர் உட்காந்துருந்தார் அந்த முனிவர்கிட்ட போய் தன்னோடய கதையை சொல்லி அழுதுருக்கான் உடனே அந்த முனிவர் சொல்லியிருக்காரு நீ கவலைப்படாத நான் உனக்கு வந்து ஒரு ரொட்டி துண்டு தர்றேன் இந்த ரொட்டி துண்டை எடுத்துக்கிட்டு காட்டினு இன்னொரு பகுதிக்கு போனன்னா அங்கே ஒரு குகை இருக்கும் அந்த கொகையில் நிறைய குள்ளர்கள்லாம் வசிக்கிறாங்க அந்த குள்ளர்களுக்கு இந்த ரொட்டினா ரொம்ப பிடிக்கும் அவங்ககிட்ட நீ ரொட்டியை கொடு பதிலுக்கு அவங்க உனக்கு ஏதாவது என்ன வேணும்னு கேட்பாங்க நீ அதுக்கு அந்த குள்ளர்கள்ட்ட எனக்கு வந்து ஒரு கல் திருகை வேணும் அப்படின்னு கேளு அந்த கல் திருகையை மட்டும் கேளு வேறு எதுவும் கேட்டுறாத நீ அந்த கல் திருகையை வாங்கிட்டு வா நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அப்போ இவன் கேட்டானா திருகைனா என்ன அப்படின்னு கேட்டானா திருகைனா உனக்கு தெரியாதா கல்லில் வந்து தானியங்கள்லாம் அரைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்கள்ல அதுதான் திருகை ரெண்டு கல் இருக்கும் வட்ட வடிவமாக கீழே ஒரு கல் இருக்கும் அது மேலே வட்ட வடிவமாக ஒரு கல் இருக்கும் நடுவில் வந்து ஒரு குழி இருக்கும் அந்த குழிக்குள்ளே தானியங்களை கொட்டி அதனுடைய கைப்பிடியை பிடிச்சி அப்படியே சுற்றணும் அப்படின்னா அந்த தானியங்களை அரைச்சி அது மாவாக கொடுக்கும் அதுதான் கல் திருகை ஆ பார்த்துருக்கேன் சின்ன வயசில் எங்கள் அம்மா அதை பயன்படுத்தியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னா ஸோ நீ அவங்கிட்ட போய் வந்து இந்த ரொட்டியை கொடுத்துட்டு கல்திருகை வாங்கிட்டு வா நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னு சொன்னாரான் அவனை அந்த ரொட்டியை எடுத்துகிட்டு போனா போய் குள்ளர்களுக்கு அந்த ரொட்டியை கொடுத்தான் பதிலுக்கு அவங்க உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க எனக்கு கல்திருகை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தான் வந்த உடனே அந்த முனிவர் சொன்னாரான் இந்த கல்திருகையை வந்து உனக்கு எப்பெல்லாம் என்ன வேணும்னு தோணுதோ அப்போ இந்த கல்திருகையை சுற்றிக்கிட்டே உனக்கு வேணுங்கிறத நினச்சேன்னா அது நிறைய வரும் உனக்கு போதும்னு நினைக்கும் நீ அந்த கல்திருகையை இடது பக்கமாக சுற்றினன்னா அது நின்றும் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் இவனும் சந்தோஷமாக அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கான் மனைவி கிட்ட காட்டியிருக்கான் ஸோ அவங்களுக்கு வேணுங்கும் போதெல்லாம் சாப்பாடு வேணுங்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல் திருகையை வலது பக்கமாக சுற்றிக்கிட்டு அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதை நினைப்பாங்க அது வரும் அவங்களுக்கு வந்து துணி மணி வலது பக்கம் சுற்றிக்கிட்டே துணி வேணும்னு கேட்பாங்க உடனே வரும் அதுக்கப்புறம் காசு வேணும்னா காசு பணம் வேணும்னு சொல்லி அந்த திருகையை சுற்றுவாங்க காசு பணம் வரும் இப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வசதியாகி நல்ல வீடு கட்டி வாழ்கிறத அண்ணன் பார்த்தான் என்னடா தம்பி திடீர்னு பயங்கர வசதி ஆகிட்டான் இவனுக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து வேவு பார்த்துருக்கான் ஒரு நாள் வந்து தம்பியும் தம்பி மனைவியும் உட்காந்துக்கிட்டு அந்த திருகையை வலது பக்கம் சுற்றிக்கிட்டு அவங்க அவங்களுக்கு பிடித்தமான சாப்பாடை வரவழைச்சு சாப்பிட்றத பார்த்துருக்கான் உடனே அந்த திருகையை எப்படியாவது திருடிடணும்னு சொல்லி ஒரு நாள் ராத்திரி தம்பிக்கு தெரியாமல் அந்த திருகையை தூக்கிட்டு ஓடிட்டான் உள்ளூர்லேயே இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம ரொம்ப தூரத்துக்கு போயிடலான்னு சொல்லி அந்த திருகையை தூக்கி ஒரு படகுல வச்சுக்கிட்டு கடலில் பயணம் பண்ண ஆரம்பித்தான் போய்கிட்டே இருந்தான் இரவா பகலாக போய்கிட்டே இருந்தான் அவனுக்கு வந்து வேறு எங்கேயுமே போய் இறங்கிறதுக்கு கரை தட்டுப்படல எங்கேயாவது ஒரு லேண்டு கிடச்சாதானே அவன் இறங்க முடியும் போட்டு போய்கிட்டே இருந்தது அவனுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிது உடனே அவன் திருகை ஞாபகம் வந்தது எனக்கு வந்து அந்த திருகையை சுற்றிக்கிட்டே வலது பக்கம் சுற்றிக்கிட்டே எனக்கு நிறைய இனிப்பு பண்டங்கள் வேணும் அப்படின்னு கேட்டானா உடனே நிறைய ஸ்வீட்ஸ் வந்தது அதெல்லாம் சாப்பிட்ருக்கான் அடுத்து வந்து எனக்கு வந்து பாயசம் வேணும் அப்படின்னு சொல்லி வலது பக்கம் சுற்றியிருக்கான் உடனே பாயசம் வந்திருக்கு அதையும் குடிச்சிருக்கான் அப்போது இவனுக்கு வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி இருந்திருக்கு சரி ரொம்ப திகட்டுது இப்போ கொஞ்சம் உப்பு எடுத்து நாக்கில் தடவிக்கிட்டோன்னா திகட்டுறது நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உப்பு வேணும் அப்படின்னு வலது பக்கம் சுற்றினான்னா அப்போ உப்பு வந்துச்சான் நிறைய அந்த உப்பு எடுத்து நாக்கில் தடவனோடனே அவனுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது ஆனால் அந்த உப்பு வர்றது நிற்கவே இல்லை உப்பு கொட்டிக்கிட்டே இருந்தது போட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிச்சு உப்பு கொட்டி போட்டு வந்து வெயிட்டு தாங்காமல் மூழ்கிற நிலமைக்கு வந்துடுச்சு அவனுக்கு அந்த திருகையை எப்படி நிப்பாட்டுறதுனே தெரியல ஏன்னா இடது பக்கம் சுற்றுனா தான் அவனுக்கு தெரியல ஆனால் உப்பு கொட்டிக்கிட்டே இருந்தது போட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணியில் மூழ்கிடுச்சு அண்ணன் வந்து ஐயையோ தம்பிக்கு பண்ண துரோகத்துக்கு நம்ம இப்போ சாகுற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அப்படியே மூழ்கி செத்து போயிட்டான் கடலில் அந்த திருகை கல் திருகை வந்து அந்த தண்ணிக்குள்ள வந்து கடலுக்கு ஆழத்தில் போய் செட்டில் ஆயிடுச்சு அங்கே இருந்து அது இன்னும் உப்பை கொட்டிக்கிட்டே இருக்கான் அந்த திருகை அதனால தான் கடலுக்கு தண்ணி எப்போயுமே உப்பா இருக்குன்னு சொல்லி ஜப்பானியர்கள் சொல்கிறாங்க இந்த நாட்டுப்புற கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா எவ்வளோ அருமையான கற்பனை பார்த்தீங்களா அந்த திருகையிலேருந்து உப்பு கொட்டிக்கிட்டே இருக்கான் இன்னமும் அதனால தான் கடலில் உப்பு வந்து அதிகமாக இருக்கான் எவ்வளோ அருமையாக ஒரு கற்பனை பண்ணியிருக்காங்கல்ல இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கோங்க சரியா